باس شبه ادمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قتلتم نفسا فادارا تكم فيها الله محريم ما كنتم تقتلون وقالوا ضربوه ببعضه كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون ثم فصدت قلوبكم من بعد ذلك فهي كالحجارة او اشد قسوا وان من الخيارات لما يتفجر منه الانهار وَإِنَّ وَإِنَّ مِنْهَا مِنْهَا لَمَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الماء. وإن منها لما مِنْ خَشْيَةِ اللَّهِ وما اللَّهُ بغافل عَمَّا تَعْمَلُونَ صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை சொல்ல சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் நபி மூசா அலை அவர்களுடைய கவுகளில் ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை கொலை செய்துவிட்டார் கொலை செய்தவர் யார் என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் அதை வெளியாகித் தர வேண்டும் என அல்லாஹிடத்தில் கேட்குமாறு அந்த மக்கள் மூசா அலை அவர்களிடத்தில் சொன்னார்கள் மூசா அலேஸ்வலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்டபொழுது அல்லாஹு சொன்னார் ஒரு பசுமாட்டை நீங்கள் வாங்கி அறுத்து அதனுடைய இறைச்சிகளில் ஒரு பகுதியை அந்த இறந்துவிட்ட மனிதனுடைய கபரின் மீது நீங்கள் அடித்தால் அவர் உயிர் பெற்று எழுந்து வந்து யார் தன்னை கொலை செய்தார் என்பதை சொல்லிவிடுவார் என்று அல்லாஹு தாலா சொன்னார் அந்த மக்கள் அப்படியானால் அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு என்பதாக கேள்வி மேல் கேள்வியாக அவர்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹால பலவிதமான அடையாளங்களை சொல்லி அப்படிப்பட்ட அந்த பசு மாட்டை சிரமப்பட்டு அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார் பிறகு அந்த இறந்துவிட்ட மனிதருடைய கபரிலே அதே அடித்த பொழுது அவர் உயிர் பெற்று எழுந்து வந்து கொலை செய்த அந்த மனிதனை சொல்லிவிட்டு பிறகு இறந்து விட்டார் என்பதாக உள்ள சம்பவம் சொல்லப்பட்டது எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது தாங்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள் மார்க்கத்தில் அல்லாஹால இந்த சிரமத்தை உண்டாக்கல பொதுவாக மார்க்க சட்டங்களை அதுவும் வகி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அதை எதை சொல்ல எது சொல்லப்படுகின்றதோ அதை செய்துவிட்டால் வேலை முடிஞ்சிடும் மேலும் மேலும் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல அந்த சட்டங்கள் கடுமையாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால தான் சஹாபாக்கள் சன்னலாலு சோமனத்தில் கேள்வியே கேட்க மாட்டாங்க குரான்ல எஸ் நபியே உம்மிடத்தில் கேட்கின்றார்கள் விவரம் கேட்கின்றார்கள் அப்படிங்கிற ஆயத்து ஒரு பத்து பதினாலு இடத்துல தான் வருது அப்ப சகாபாக்கள் பதினாலு தடவை தான் கேள்வியை கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் பிறகு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கறதுல கிராமப்புறத்தில் இருந்து வந்த அரபியர்கள் தான் சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அல்லாஹுல சொல்லிட்டேன் லாத்தஸ் அலு அன் அசியா பல விஷயங்களை பற்றி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க சும்மா சும்மா அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பாரமாக ஆயிடும் லாத்தஸ் அலு அன் அஷியா என் துமுதலுக்கும் தசுவுக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கே தீமையாக முடிஞ்சிடும் அதனால கேள்வி கேட்காது அதே மாதிரி ஒரு அறிஞரிடத்துல ஒரு ஆளும் இடத்தில் அல்லது ஒரு படித்த பெரிய மனிதர்களிடத்துல சும்மா சும்மா கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு வக்கீல்கிட்ட போறோம் ஒரு ஜட்ஜிட்ட போறோம் கேள்விகளை அதிகமாக கேட்டோம்னு சொன்னா கணக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ரொம்ப சிரமமா போய்டும் அதனால கேள்வியை கேட்டு கேட்டு சிரமத்தை உண்டாக்கி கொள்ள கூடாது என்ற அல்லாஹத்தால இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார் அதாவது சகாபாக்கள் இப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள் கேள்வி கேட்கறதுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க இந்த ஆயத்தின் காரணமாக ஆனா கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த அரபியர்கள் இருக்காங்க அவங்க அறிவு குறைவானவர்களாக இருப்பாங்க பேசக்கூடிய அந்த பண்பாடுகள் அஹ்லா தெரியாது அதனால சரலாஸ்லாம் அவர்கள சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது கிராமப்புறத்திலிருந்து அரபிகள் வர மாட்டாங்களா கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படி கேள்வி கேட்டால் நம்மளும் போய் உட்கார்ந்து சூழ்நா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கலாமே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அதனால கிராமப்புறத்திலிருந்து அரபிகள் வர்றதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் கடுமையாக கேள்வி கேட்பாங்க முன்னாலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு அரபி வந்தார் ஒரு சஹாபி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் முகம்மதே சொல்லல்லாதே சொல்லும் உங்கள்ட்ட நான் சில கேள்விகளை கேட்குறேன் நீங்கள் அதுக்கு ச பதில் சொல்லணும் சில நேரங்களில் கேள்வி கேட்கும்போது ரொம்ப கடுமையாக கேட்பாங்க அதில் கோச்சிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்டார் பிறகு அந்த கேள்வியில பல விஷயங்கள் அதை சகாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்ற சூல்லாய் சொல்லவா அலி சொல்லம் அவர்கள் ஒரு தடவை உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப நான் ஏதாவது விஷயங்கள் சொல்லுவேன் அதை நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருப்பி என்று கேளுங்க அப்படின்னு சொல்லலா அலி சொல்லம் சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் சொன்ன பிறகு சொல்லி முடித்த பிறகு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்போ ஒரு சகாபி என்ன பண்ணாரு அவர் கிராமவாசி அவரு என்ன பண்ணாரு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க தாப்பனார் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு தாப்பனார் பேர் கோவித்துக்கொள்ள தாப்பனார் பேர் ஹுதாஃபா அப்படின்னு சொன்னாங்க ஹுதாபா அவருடைய மகன் அவரு சலா அலிஸ்வம் இப்படி கேள்வி கே கேள்வி கேட்கக்கூடியவர்களும் இப்படி இருந்திருக்கிறாங்க ஆனா அந்த கிராமப்புறத்திலிருந்து வர்றவங்க கேள்வி கேட்பதின் காரணமாக மக்கா நகரில மதீனாவில் இருக்கக்கூடிய வகையிறங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல கேட்டால் கடுமையான நிலை ஏற்பட்டிருக்கும் அதற்கு பதில் அனுப்பும் பொழுது சிரமங்கள் ஏற்படும் அதனால கேட்கக்கூடாது என்பதையும் அல்லாத்தால சொல்லி காட்டுகின்ற மாட்டு விஷயத்துல ஒரு பசுமாடு அறுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது அந்த பசுமாடு தீமான பையனுக்கு உள்ளது அந்த பையனுடைய தந்தை அந்த மாட்டு மாட்டை மட்டும் சொத்தாக வைத்திருந்த அதை ஒரு காட்டிலே அல்லாஹத்த பெயரால் விட்டு சென்று விட்டார் பிறகு அந்த பையன் பெரியவனான பிறகு இந்த மாட்டை பிடித்து வந்து சந்தையில விற்பதற்காக கொண்டு சென்ற நேரத்தில் இவர்கள் அதை வந்து வாங்குறாங்க இந்த மணி இஸ்ராயல்கள் அந்த மாட்டை அறுத்து அதனுடைய தோலில நிறைய தங்கத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த மாடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக விற்கப்படும் என்பதாக சொல்லி அதற்கு விலக்கி வைத்தாங்க அப்படின்னு இப்ப அந்த அனாதையான அந்த குழந்தையுடைய அந்த பையனுடைய தந்தை அல்லாஹின் மீது உள்ள தவக்குலின் காரணமாக அந்த தந்தை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அந்த மாட்டை காட்டுக்குள்ள விட்டுட்டாரு சிறியவராக இருந்த அந்த பையன் பெரியவனான பிறகு அந்த மாடு உனக்கு கிடைத்து இது அல்லாஹிடத்துல தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டதின் காரணமாக அல்லாஹாலி பாதுகாத்து கொண்டு வந்து தருகின்றான் எவர் ஒருவர் அல்லாஹுவை முழுமையாக நம்பி விடுகின்றாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹால முழு பாதுகாப்பு தந்து விடுவான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தமாகவோ மனைவி மக்கள் சம்பந்தமாகவோ மற்ற வேலைகள் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக அல்லாக விழத்திலே முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கை வைத்துவிட்டால் அது எந்த விதமான பழுதும் ஏற்படாது கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லாக நம்ப யாரும் கெட்டு போறது கிடையாது அந்த நம்பிக்கை வீண் கிடையாது நம்பிக்கைக்கு பிரதிபலம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளின் மீது பாசம் உடையவராக இருக்க வேண்டும் குழந்தைகள் பிற்காலத்திலே அவர்கள் அறிவு பெற்றவர்களாக அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக உலகத்தில் கொஞ்சம் சிரமப்படாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதையும் அந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார் அந்த பையனுடைய தந்தை தன்னுடைய ஒரே ஒரு மகன் இருக்கின்றார் தன்னுடைய மனைவி இருக்கின்றார் இவர்களுடைய ஜீவியத்திற்காக வேண்டி அந்த ஒரே ஒரு மாட்டை சொத்தாக வைத்துக் கொண்டிருந்த அவர் தன்னுடைய குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய குழந்தையின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹருடைய பொறுப்பிலே அந்த மாட்டை விட்டு சென்றுகின்றார் அல்லாஹால அவருடைய நம்பிக்கையை வீணாக்காமல் அதை கொடுத்து விடுகின்றார் திரும்ப இது அந்த குழந்தைகளின் மீது பாசம் இருக்க வேண்டும் என்பதையும் காட்டுகின்ற பொதுவாகவே பல குழந்தைகள் இருந்தால் பல குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய மக்கள் எல்லோருக்குமே அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல ஒரே விதமான நிலையோடு அவர்களை பார்க்க வேண்டும் ஒருவருக்கு கூடுதலாக ஒருவருக்கு குறைவாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது ரசூல்லா அலே செல்லும் அவர்கள் இதை சொல்லி தருகின்றார்கள் ஒரு மனிதர் ஒரு சஹாபி வந்தார் யார சூழல்லா நான் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய இன்ன குழந்தைக்கு இவ்வளவு நான் கொடுக்க போகின்றேன் என்னுடைய சொத்தில் இருந்து அப்படின்னு சொன்னார் ரசூலாய் சல்லா அலே செல்வர்கள் சொன்னார்கள் நீ ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய யாருக்கு நீ கொடுக்கின்றதாக சொல்லுகின்றாயோ அதே அளவுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க யாரும் சொல்லால் அதே மாதிரி முடியும் அப்படின்னு அப்படியானால் உன் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் இவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் அதுக்கு பின்னால் அவர் இறந்த பின்னால் சட்டம் வேற உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் சில தந்தைமார்களை நம்ம பார்க்குறோம் தாப்பனாராக இருக்கக்கூடியவர் அவருக்கு சில பிள்ளைகள் ஒரு ரெண்டு ஆண் ரெண்டு பொண்ணு இருக்குதுன்னு வச்சிங்க ஆம்பளை பிள்ளைலாம் சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறான் சம்பாதிக்கலாம் கொடுக்குறதே இல்லை பொம்பளை பிள்ளை மேலே இவருக்கு ரொம்ப பிரியும் அதனால் இருக்கக்கூடிய காசெல்லாம் பொம்பளை பிள்ளைகிட்ட ஒன்று போய் கொடுத்துருவார் நிறையா நடக்குது இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களும் சும்மா ஊற்றுவார் கடைசியில் அவன் பொறுத்து பொறுத்து பார்ப்பான் கடைசியில் ஒரு நாளைக்கு தாப்புனாக்க எதிர்க்க எதிர்க்க ஆரமிச்சிடுவான் அல்லது அடிக்க ஆரமிச்சிடுவான் அல்லது கொலையே செய்ய ஆரம்பிச்சிருவான் இது செல்ல ஆலை சொல்ல சொன்ன அந்த சொன்னத்தான் நடைமுறைகளுக்கு மாற்றமாக நடப்பதின் காரணமாகவும் அந்த விளைவு கூட ஒரு இடத்துல ஒரு ஊர்ல அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒம்பளை அதிகமா சொத்துக்கள்லாம் காசுகள் எல்லாம் கொடுத்துட்டாரு தாப்பினார் தாயாரும் தாப்பனாரும் ஏன்னா மக ஆம்பளை பிள்ளையா இருக்கக்கூடிய மகன் வந்து தகப்பனார தாப்பனார் சொல்ற கேட்கறதே இல்லை ஜமாத்தலையும் கூட கூப்பிட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க எப்படிலாம் செய்யக்கூடாது அதீசில வர்ற சட்டம் எப்படித்தான் காலம்ரைக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் சமமாக கொடுக்கணும் நீங்க யார் கேட்கறது அப்படின்ட்டு கடைசியில இப்படியே இருந்துச்சு என்ன கேட்டா இந்த மகனுக்கு அதிகமாக வெறுப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு தாயாரி தாபனாரி ரெண்டு பேரும் ஜேத்து கொலை பெரிய வீடு யாரும் இல்லை தனியா இருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்துல கைத்த போட்டு இறுக்கி ரெண்டு பேர்த்தையும் கொலை செஞ்சு வெளியே கொண்டு போய் திருவிழா போட்டு போட்டு அவங்க உள்ள படுத்துக்கிட்டோம் இப்போ சமீபத்தில் நடந்தது பேப்பர்ல எல்லாம் கூட ஜம்மாலு முஸ்லீம்களோட மற்றால இப்போ எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைகளில் வித்தியாசம் பாராட்டியதின் காரணமாக குழந்தைகள் முதல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கல முதல்ல அது வேற விஷயம் தீனுடைய அறிவு கொடுக்கப்பட்டிருந்தால் மார்க்கத்தை பற்றி அல்லாரசூலை பற்றி குரான் ஹதீசுலை பற்றி சொல்லி கொடுத்துருந்தா அந்த பையனுக்கு கொஞ்சமாவது பயம் வரும் இப்போ அந்த தந்தையை கொலை செய்ததின் காரணமாக இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டா இவனுக்கு பாகமே கிடைக்காது அவர் இறந்து போனால சொத்துரிமை கிடைக்குமா இந்த பணி இஸ்ரவேல ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கொலை செஞ்சுட்டான் கொலை செஞ்சது காரணம் அவன் சொத்தபூரா இவன் அபகரிக்க வேண்டும் அப்படிங்குறது சொத்து கிடைக்க கிடைக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்துட்டான் வேற யாரும் வாரிசே கிடையாது அந்த ஆளுக்கு இறந்தவருக்கு இப்ப அந்த மாட்ட பசுமாட்டை அறுத்து கபருல அடிச்சோட உழுந்துட்டாரு எதுக்காக வேண்டி கொலை செஞ்சாலும் அது கிடைக்காம போச்சு இருந்தாலும் சொத்துக்காடு கொலையை செஞ்சான் ஆனா கொலை செய்ய செய்தவனுக்கு சொத்துல உரிமை கிடையாது இப்ப நம்முடைய சட்டத்துல சரியா தெரியாது அப்படித்தானே சரியா நம்முடைய சரியா தெரியும் ஒரு மகன் ஒரு தந்தையை கொலை செஞ்சான் தந்தையுடைய சொத்து மகனுக்கு கிடைக்காது அது எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் இவன் வந்து வாரி சுருமையை விட்டும் நீக்கப்பட்டவனாக ஆக்கப்பட்ட விடுகின்றான் வாரி சுருமி அறவே கிடைக்காது அதே மாதிரி மகன் தந்தையை கொலை செய்யினா தந்தை மகனை கொலை செஞ்சானான்னு சொன்ன ரெண்டு பேருக்கு இடையில சொத்துரிமைக்குள்ள உரிமையை கொண்டாடப்பட முடியாது ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்காது எப்படி கொலை செய்ததின் காரணம் எதுக்காக நீ கொலை செஞ்சானோ அந்த காசு கிடைக்கணும் அது கிடைக்காம போச்சு ஆக வளர்ப்பு முறை சரியாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் மீது அவர் இருக்கக்கூடிய நேரத்துல பாசம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் இறந்து விட்ட பிறகு தான் ஆணுக்கு ரெண்டு பாகம் பெண்ணுக்கு ஒரு பாகம் கொடுக்கிறது அவர் மனைவிக்கு எட்டுல ஒண்ணு நாலுல ஒண்ணு ஆறுல ஒண்ணு தாயா இருக்கு தந்தையா இருக்கு என்று சொல்லப்படுறதெல்லாம் இறந்து விட்ட பின்னாலதான் இருக்கும் போது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி பாவிக்கணும் அதே மாதிரி எத்தீமான குழந்தைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அல்லாஹல இந்த ஆயத்தின் மூலமாக அந்த குழந்தை எத்தீமான ஒரு பையன் அவனுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹால ஒரு மலக்கை அனுப்பி அந்த மாட்டுக்கு எவ்வளவு கிரையம் கொடுக்கணும் விலை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹால நிர்ணயம் பயிரும் செய்யறான் அது சென்றவாறு விளக்கம் சொல்லப்பட்டது இப்ப எத்தியமான அந்த குழந்தையின் மீது அல்லாஹால பாசம் உடையவனாக இருக்கும் தான் ஆகவே மனிதர்களும் பாசமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால தெரியவில்லை சரி இந்த குழந்தை இருக்கிறான் பாருங்க இந்த பையன் எத்தியமான அந்த பையன் இவனுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் அல்லாஹலத்துல எப்படி ஏற்பட்டுச்சு அல்லாவே ஒரு மலக்கு அனுப்பி அந்த மாட்டுக்கு இவ்வளவு விலை நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு மலக்கின் மூலமாக சொல்லி கொடுத்ததுக்கு இந்த பையனுடைய ஒரு தன்மையும் காரணமாக இருக்கின்றது அது தன்னுடைய தாய்க்கு பணிமுறை செய்யக்கூடியவனாக தாய்க்கு எசான் செய்யக்கூடியவனாக அந்த பையன் இருந்தான் அது எப்படிங்கிறத போன வர சொல்லப்பட்டது அவன் சம்பாதிக்கக்கூடிய பொருள் இருந்து மூன்று பாகம் வச்சு ஒரு பாகத்தை தான் சாப்பிட்டுவான் ஒரு பாகத்தை தன்னுடைய தாயாருக்கு கொடுப்போம் ஒரு பாகத்தை தர்மம் கொடுத்துருவான் சம்பாதிக்கக்கூடிய பொருளை மூன்றாக ஆக்கி அதே போல தன்னுடைய இரவு நேரத்தை பகல் நேரத்துல சம்பாதிக்கிறது இரவு நேரத்துல இரவு நேரத்தை மூன்று பகுதிகளாக ஆக்கி ஒரு பகுதியிலே தூங்குவான் மற்றொரு பகுதியிலே விவாதத்தை செய்வான் இன்னொரு பகுதியிலே தன்னுடைய தாயாருக்கு இதுமதி செய்வான் இப்ப தாயாருக்கு அந்த எஹான் செய்ததின் காரணமாக அல்லாஹால அந்த குழந்தையின் மீது அன்பு பாராட்டி இந்த ஒரு பெரும் சொத்தை சிரமப்படாமல் இந்த உலகத்தினுடைய அந்த பொருளை அல்லாஹாலா கொடுத்திருக்கான் இந்த சம்பவத்திலிருந்து மற்றொரு கருத்து இப்ப ஒரு மனிதன் இந்த பசுமாட்டை அறுத்து அதிலிருந்து ஒரு பகுதி ஏதாவது ஒரு துண்டை எடுத்து அதை அடிச்சா அந்த இறந்து விட்டவர் எழுந்து வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அல்லாஹத்தால கடைசியில் இந்த ஆயிரத்தி தொடருடைய கடைசியில் அல்லாஹத்தால கதாருக்கு மௌத்தார் இவ்வாறுதான் இறந்து விட்டவர்களையும் அல்லாஹத்தால எழுப்புவார் இனிமேல் புதாமத்தினால் வரும்பொழுது இறந்து விட்டவர்கள் உயிர்ப்பிக்கின்றது அப்படி உயிர்ப்பிக்க முடியுமா ஒரு இறந்த செத்தது செத்தவனை உயிர்ப்பிக்கது ஒரு மாட்டை அறுத்து அதிலிருந்து ஒரு பகுதி ஏதாவது ஒரு பகுதி நாக்கு தொட இதம் அல்லது இறைச்சி அல்லது வந்து இந்த எலும்பு என்பதாக பல கருத்துகள் சென்றவாறு சொல்லப்பட்டது ஏதாவது இறச்சி துண்டை எடுத்து மேல அடிச்சா கபருக்குள்ள இருக்கக்கூடிய இறந்து விட்ட மனுஷன் எந்திரிச்சு வந்தான் அப்படின்னு அல்லாஹால நினைக்கிறேன் செத்துவிட்ட ஒரு பிராணியுடைய ஒரு பகுதியை எடுத்து செத்து விட்டவரின் மீது அடிச்சா அந்த உயிர்வாகுது இது ஒரு பொருளை இன்னொரு பொருளின் மீது அடிக்கிறது அடிப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி இதை செய்யக்கூடிய அல்லாஹு எழுப்புவான் எழுப்புவான் இறந்து விட்டவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹாலா தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுகிறான் உங்களுக்கு நீங்க விளங்கிக்கணும் அல்லாஹ் இப்படித்தான் உயிர் பிடிப்பான் அதெல்லாம் நீங்க சந்தேகப்படக்கூடாது உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது என்பதை உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா தெரிவிப்பதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகின்றார் என்றுதான் சொல்லுகின்றார் இப்ப இதன் மூலமாக மற்றொரு கருத்து பொதுவாக வந்து இந்த மாடு மாடு அறுக்கிறது அப்படிங்கிறது ஆதம் அலிஸ்லான் காலத்திலிருந்து அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கிறார் அதுக்கு பேர் குர்பானி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குர்பானி கொடுக்கிறது பிராணிகளை பலியிடுவது குர்பானி அல்லாவுக்காக வேண்டி பலியிடக்கூடிய அந்த தன்மையை ஆதம் அலிஸ்வலாத்துடைய காலத்திலிருந்து அல்லாஹாலா நடத்தி கொண்டு வருகின்றார் குரானியும் அல்லாஹாலா சொல்லுகின்றார் அவர் தான் அல்லாஹு சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க சொல்லி ஆறாவது இரண்டு மக்களுடைய கதையை சம்பவத்தை நபிய நீர் சொல்லி காட்டுவீராக என்று சொல்லி இது கரபா குருபான் அதிகமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி செஞ்சாங்க ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது குருபானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அந்த காலத்துல இப்படி இருந்துச்சு மூசாலேஸ்வரம் காலம் வரைக்கும் அப்படி இருந்துச்சு அறுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க அந்த நபி சொல்லுவாரு குறிப்பிட்ட ஒரு அறிவாதத்தை இந்த மாதிரி குர்பானி கொடுத்து அந்த இடத்துல அந்த மலையில கொண்டு போய் வச்சிடணும் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை கரித்து சாம்பலாக்கிவிடும் கபூலாக்கப்பட்ட நெருப்பு வரல குர்பான ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் இது ஆதமலிஸ்லாம் காலத்துல இருந்துச்சு அப்ப மாட்டை அடுத்து குர்பானி கொடுப்பது இருக்கின்றதே அது ஒரு அதிபாத ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதின் மூலமாக அதற்கு பின்னால இறந்து விட்ட ஒரு மனிதர் எழுந்து தன்னை யார் கொலை செய்தார் என்ற நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு மறைந்து விடக்கூடிய நிகழ்ச்சியை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்ற அப்போ ஒரு ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நிகழ வேண்டும் ஏதாவது துன்பம் போக வேண்டும் ஒரு முசீபத்து நீங்க வேண்டும் ஏதாவது நோய் நொடி நீங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலாவதாக குறுபாடு செய்யுங்கள் அதாவது ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் அல்லாஹால சொல்லி காட்டுங்க நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் உடனடியாக அங்க டாக்டர் போறதுக்கு முன்னால் நீ ஏத்து போறதுக்கு முன்னாலும் அல்லாஹ இடத்துக்கு நீ ஏத்து போயிடணும் அல்லாஹ் இடத்துல எண்ணம் போயிடணும் எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நோயை இந்த துன்பத்தை இந்த நஷ்டத்தை நீ நீக்கி என்னை விட்டு அகற்றி நான் ஒரு ஆயிரம் ரூபாய் தர்மம் கொடுத்துர்றேன் செதப்பா கொடுத்துறேன் அல்லது ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி நீயத்து பண்ணாரு நிச்சயமாக அல்லாஹத்தாலும் அதை நல்லா இருக்கும் ஆனா நீயத்து எப்ப வரணும் முதல்ல வந்துடணும் முதல்ல டாக்டருக்கு எல்லாம் போய் பார்த்து எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயாச்சு எல்லா பெரிய டாக்டரையும் அதுக்கு அல்லாஹ இடத்துல மதிப்பே கிடையாது அது சொல்லியிருக்கிறோம் மனிதனுடைய நீயத்து எப்படியோ அப்படி அல்லாஹத்தால அவன் இடத்தில் நடந்து கொள்ளுகின்றார் சொல்லுங்க எப்படி சொல்லி காட்டுகின்றார் ஆனா அல்லா சொல்லுவதாக சொல்லுகின்றார்கள் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகின்றானோ அப்படி நான் அவனிடத்தில் நடந்து கொள்ளுகின்றேன் ஒரு துன்பம் ஏற்பட்ட நேரத்துல யாரெல்லாம் என்ன எனக்கு இந்த துன்பத்தை நீக்கிவிடு நான் உன்னுடைய பாதையில உன்னுடைய வழியில ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் தர்மம் கொடுத்த அப்படின்னு நியத்து செஞ்சாரு உடனடியாக நல்லா போயிடும் அந்த தர்மத்தை நிறைவேற்றி விட வேண்டும் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் தர்மத்தா நீத்து செய்யறாரு நல்ல நாளாக ஆகாட்டையும் கற்றுத்தருகின்ற ஒரு குரூபாணி அதை நிறைவேற்றும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு துன்பம் அது அகற்றப்படும் நீக்கப்படும் இப்ப கொலை செஞ்சவை யாருமே தெரியல அதனால ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்டு போச்சு அந்த அந்த பகுதியிலே மூசால இசலத்துக்கு பெரிய பிரச்சனையா போச்சு இந்த குர்பானியை செய்து முடித்து அல்லா சொன்ன முறைப்படிக்கு அது நடந்து கொண்ட நேரத்துல அந்த கொலை செய்தவர் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அல்லாஹால காட்டி தந்துட்டார் இந்த மாதிரி ஒரு துன்பத்தை நீக்குவதற்கு அதற்கு முன்னதாக ஒரு குர்பானி ஒரு விவாதத்து ஒரு சதகா தான தர்மம் செய்வதற்கிறது அது மிகச்சிறந்தது அந்த துன்பங்கள் நீங்குவதற்கு காரணம் என்பதையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் இதுல ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள் இப்ப அந்த இறந்து விட்டு அந்த மனிதனு பசுமாட்டு ஒரு பகுதியை எடுத்து அறுப்பது அப்படிங்கிறது பசுமாட்டை அறுப்பது என்பது மனிதன் தன்னுடைய நப்சை அறுக்க வேண்டும் தன்னுடைய நப்சை அறுக்க வேண்டும் நப்சை அறுக்கும் பொழுது மனிதனுடைய கல்பு உயிராகக்கூடிய தன்மை அல்லாஹிருக்கான் போனவன கொஞ்சம் சொன்னது மனிதனுடைய மனிதனுக்குள்ள கல்பு என்று ஒன்று இருக்கின்றது நஃ என்று இருக்கின்றது நப்சு என்பது எப்பொழுதுமே தீமையை சொல்லி காட்டும் என்பது மனிதனுக்கு மாற்றமான உடையது நல்ல வழியிலே மனிதனை செல்லவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒரு பொருள் அது நூறாண்டியத்துடன் சம்பந்தப்பட்டது அவனுடைய ரகமத்தை ரகமத் இருக்கும் இடமாக அல்லாஹத்தாலா கல்பை ஆக்கி வைத்திருக்கின்றார் மனிதனுடைய கல்பு ஒளிமயமாக ஆக வேண்டும் மனிதனுடைய கல்பு உயிர் பெற வேண்டும் மனிதனுடைய கல்பு உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் அடக்க வேண்டும் என்பதன் மூலமாக கல்பு நிலையாக உயிர் பெற்று வாழ்வதற்குரிய காரணம் அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹத்தான் என்று சூப்பியாக்கள் இந்த ஆயத்திற்கு மற்றொரு கருத்தை சொல்லி காட்டுகின்றார் ஏனென்றால் மனிதன் தன்னுடைய நப்சோடு போராடுவது இருக்கின்றதே அதுதான் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் விட்டு மதீனாவுக்கு திரும்பி வந்த நேரத்தில் வெளியிலிருந்து நாம் சிறிய போரில் இருந்து பெரிய போருக்கு திரும்பி வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க யாரும் சொல்ல நம்ம இதுவரைக்கும் போய் செஞ்சது சின்ன போர் பெரியர் எது கேட்டாங்க ஏற்பட்டுவிட்டால் கல்பு உயிர் பெற்று வாழக்கூடிய அதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகள் விளையக்கூடிய தன்மை மனிதனுக்கு ஏற்பட்டு என்பதை வல்லாகத்தலர் இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டிக்காட்டுகின்ற அதே போல அல்லாஹு நிறைவேற்றி விடுவேன் அறுத்திருந்த பிரச்சனை இல்லை அதை பண்ண பண்ண அதை தாமதப்படுத்தப்படுத்த அந்த அமலை நிறைவேற்றுவது ரொம்ப சிரமமாக ஆகிவிட்டது கேள்வி கேட்டு சிரமம் ஏற்பட்டது ஒண்ணு ஏற்பட்டது ஒண்ணு தாமதமாக்க ஆக்க அது சிரமமாக கூடிய சூழ்நிலையை அல்லாஹால உருவாக்கி வைத்து விட்டான் ரொம்ப பெரிய சிரமப்பட்டு பெரும் பொருளை செலவு செய்து அதற்கு பின்னால அந்த மாட்டை வாங்கி அறுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பனிசராயர்களுக்கு ஏற்பட்டது ஆகவே அமல்களை அல்லா ரசூல் சொன்ன அமல்களை பிற்படுத்த கூடாது உடனடியாக செய்து முடித்த விட வேண்டும் எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதை செஞ்சு முடிச்சார் அதை பிற்படுத்தினா அந்த சிரமம் தாங்க முடியாத சிரமங்கள் அதற்கு பின்னால ஏற்பட்டது சும்மா சாதாரண நிகழ்ச்சிகளை கூட நம்ம பார்க்கலாம் தொழுக இஷா தொழுகணும் இஷாவுடைய பாங்க சொன்ன உடனே ஜமாத்தாக ஆண்கள் எல்லாம் ஜமாத்தோட வந்து தொழுகிறோம் அப்படின்னு வச்சுங்க எட்டு மணிக்கு பாங்கு எட்டை காலுக்கு இகாபத்து சொல்றது எட்டை காலுக்கு வரல அவருமாம் சலாம் கொடுத்த பிறகு வந்து நுழையறோம்னு வச்சுங்க அந்த நாலு இறக்கா தொழுகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா தெரியும் நமக்கு இது அனுபவத்துல உள்ள விஷயம் எல்லாத்துக்கும் பாகம் இமாம் ஜமாத்தோட நம்ம தேர்ந்து தொழுதுறோம்னு சொன்னா அந்த நான்கு இக்கா தொழுகிறதே சிரமமா தெரியாது அவர் ஒரு பத்து நிமிஷம் தொழு வைக்கிறாரு இமாமு வந்து பத்து நிமிஷம் தொழு வைக்கிற சிரமமா தெரியாது தொழுகும் போது நாலு நிமிஷத்துல தொழுகிறோம் அடிச்சிருவோம் பத்து நிமிஷம் தொழுகிறது சிரமமா தெரியாது ஏன்னா அந்த நேரத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது அல்லாஹால லேசாக்கி வச்சார் அல்லாஹுடைய கட்டுரை ரசூருடைய கட்டுளையை இவர் செய்கின்றார் என்ற காரணத்தால் அல்லாஹால லேசை உண்டாக்கிறார் அந்த பாரத்தை கொடுப்பதில்லை அதை பிற்படுத்தி செய்யும் போது அது பாரமாக ஆகிவிடுகின்றது இதே போல எந்த அமலாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி சொல்லப்பட்ட நேரத்தை விட செய்ய வேண்டிய நேரத்தை விட பிற்படுத்தி செய்தால் அதன் காரணமாக பெரிய சிரமங்கள் ஏற்படும் அது செய்யறதுக்கும் கஷ்டம் அதனால பலவிதமான இடையூறுகளும் ஏற்படும் பலவிதமான பொருள் செலவுகளும் ஏற்படும் பலவிதமான உடல் கஷ்டமும் ஏற்படும் இது நிறைய பாக்கலாம் நம்ம எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக் அதனால செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டிய அந்த நேரத்துல செஞ்சிருக்கும் அது சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் மிக முக்கியமாக ஒரு ஐந்து விஷயத்தை ஹசரத் அலி அலை அல்லாஹு தாலாண்வர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன ஹதீஸுகள்ல சில இடங்கள்ல அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக சீக்கிரமாக அவசரப்பட்டு சீக்கிரமாக செய்து முடித்து விட வேண்டிய விஷயங்கள் அஞ்சு அப்படின்னு சொல்லப்பட்டது அது ஹசரத் அலிநுள்ளி அல்லாஹால அறிவிக்கின்றார்கள்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 நடுவின் உட்புறத்தில் சிறிய எழுத்தில் சைதா சென்னை இரண்டு என்பதாக பிரிண்ட் செய்திருப்பதை பார்த்து கொள்ளவும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் கடன் வாங்கினால் உடனடியாக அதை கொடுத்து விட வேண்டும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் உடனடியாக தான் நேரத்தான் கடன் வாங்கிட்டு ஒன்னா தேதி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க ஒன்னா தேதி கொடுத்துறேன் எந்த அதே மாதிரி தொழுகை நேரம் வந்தால் உடனடியாக அதை நிறைவேற்றி விட வேண்டும் நாலாவது அஞ்சாவது ஒரு பெண் தன்னுடைய பெண் குழந்தை பருவமடைந்து விட்டால் பருவமடைந்த பின்னால் அதற்கு தகுந்த கணவன் ஜோடி கிடைத்துவிட்டால் உடனடியாக திருமணம் நடத்திவிட வேண்டும் இந்த அஞ்சு விஷயம் ஐந்து விஷயங்கள்ல தாமதம் என்பது கூடாது அவசரப்பட்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இது அல்லாத எந்த காரியங்களிலும் அவசரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாதுன்னா ரொம்ப வேகமா செய்யக்கூடாது அதை அதை கொஞ்சம் தாமதப்படுத்தி நிதானமாக அதனை செய்ய வேண்டும் இப்படி சில காரியங்களை அவசரப்பட்டு செய்ய அது அல்லாத காரியங்களை எல்லாம் நிதானமாக செய்ய அந்த முறைப்படிக்கு அந்த வேலைகளை நாம் செய்துவிட்டால் அதில் சிரமங்கள் என்பது இருக்காது என்பதையும் அல்லாஹால ஆயத்தின் மூலமாக சுட்டிக்காட்டுகின்றார் ஆக இப்படி பல்வேறு கருத்துகள் இந்த ஒரு கொலை நிகழ்ந்து அந்த கொலையை கண்டுபிடிப்பதற்காக வேண்டிய ஒரு கருத்தை ஒரு விஷயத்தை அல்லாஹால சொல்லிக் கொடுத்து அதன்படி அவர்கள் செயலாற்றி அதில் சொல்லப்பட்ட இந்த ஆயத்துகளின் மூலமாக இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துக்களை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அடுத்த ஆயத்தில் கும்ம கசத்து கொலுவமுக்கும் இவ்வளவெல்லாம் செஞ்ச பின்னாலேயும் கூட பனி ஈசாயில்களே முசலை அல்லா தலா சொல்லிட்டே வர்றான் உங்களுடைய உள்ளங்கள் ரொம்ப கடினமாக ஆகிவிட்டன சும்மா பிறகு அசத் உங்களுடைய உள்ளங்கள் இதயங்கள் கடினமாக ஆகிவிட்டன மீன் பாதிதாரிக்கு இதற்கு பின்னாலும் கூட இப்படி நேரடியாக பல அத்தாட்சிகளால் உங்களுக்கு காட்டியும் கூட ரொம்ப கடினமாக உங்களுடைய உள்ளங்கள் ஆகிவிட்டன அதை விட அதிகமான கடினம் பாறை கூட பாறையை விட ரொம்ப கடினமாக உங்களுடைய உள்ளங்கள் ஆகிவிட்டது என்று அந்த பனி இஸ்ராயல்களுடைய உள்ளங்களை பற்றி அல்லஹால சொல்லி காத்துகின்றார் எவ்வளவுதான் அவங்களுக்கு அற்புதத்தை காட்டினாலும் சரி திரும்ப அவங்களுடைய பழைய நிலைக்கு வந்துடுறாங்க பல்வேறு விதமான குதர்க்கமான வேலைகளை தவறான கருத்துக்களை காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார் இப்படிப்பட்ட அத்தாட்சிகள் அற்புதங்களை எல்லாம் காட்டிய பின்னாலும் பின்னாலும் உங்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டன பையக்கல் ஹிஜாரா அது கல்லை போன்று இருக்கின்றது அதை விட கல்லை விட கடிம இருக்கின்றது என்பதாக அல்லஹா சொல்லிவிட்டு கல் இருக்கின்றது அது இந்த மாதிரி வன் கல் நெஞ்சமாக இருப்பதை விட கல் இருக்கின்றதே அது ரொம்ப நல்லது கற்களிலே பல வகையான நல்ல தன்மைகளுடைய கற்கள் இருக்கின்றன சுட்டி காட்டுகின்றன அடுத்ததாக கற்களில் சிலதில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன தண்ணீர் பெரு ஆறு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றன இன்னும் அந்த கற்களில் இருந்து பாறைகளில் இருந்து சில பாறைகள் பிளந்து அது பிள பிளந்து அதிலிருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கின்றது முதல்ல சொன்னது பெரும் அளவிலே தண்ணீர் ஓடுது ஆறாக ஓடுவது இரண்டாவது சொல்லக்கூடியது ஊற்று கண்கள் அதிலிருந்து கொஞ்சமா தண்ணீர் வரக்கூடியது சிலது வெளிப்படுகின்றது பயத்தின் காரணமாக மேலே இருந்து கீழே உருண்டோடி வருகின்றது அந்த கற்கள் அல்லாஹால நீங்கள் செய்கின்றவற்றை விட்டும் மறவியாளனாகவற்றை மறந்துவிடக்கூடியவனாக இல்லை எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்து தயார் நிலையில் வைத்திருக்கின்றான் என்பதாக அந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றனர் இங்கே கல்லை பற்றி அல்லாஹத்தாலா சொல்லி காட்டி இந்த கற்களிலே இப்படிப்பட்ட சில நல்ல தன்மைகள் உடையவ இருக்கின்றன ஆனால் இந்த மனிதர்களுடைய இதயங்கள் இருக்கின்றன சில மனிதர்கள் அவருடைய இதயங்கள் இந்த கற்களை விட மிக கடுமையாக ஆகிவிட்டன என்பதாக சொல்லி மனிதர்களுடைய இதயத்தினுடைய தன்மைகளையும் விளக்குகின்றன கற்களிலே மூன்று வகையான நல்ல தன்மைகளுடைய கற்களை இங்கே முதலாவதாக சொல்லுகின்ற ஒன்று அதிலிருந்து ஆறு தோன்று தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுங்க அதாவது மனிதர்களுக்கு அதிகமான பலன்களை தரக்கூடிய ஒரு பகுதி தண்ணீர் ஆறுகள்லாம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்று அது கற்களிலிருந்து உற்பத்தியாகி வருகின்றன ஆற்று தண்ணீர்லாம் பாக்கு முப்பத்தி மலையிலிருந்தா உற்பத்தியாகி வருகின்றது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலையிலிருந்து உற்பத்தியாகி அந்த ஆறுகள் ஓடி வருகின்றன அந்த மலைகள் கூட எல்லாம் கல்லாதான் இருக்கும் அந்த கற்களிலிருந்து உள்பகுதியிலிருந்து தண்ணீர் பொங்கி வழிந்து பல பகுதி பல கற்களில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒன்றாக சேர்ந்து ஒரு பள்ளத்தாக்கில் அது ஓடி வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு பேர் ஆறு அப்படின்னு சொல்லணும் ஆறுனு சொன்னா அந்த ஓடி வரக்கூடிய தண்ணீர் இருக்குது அதுக்கு பேர் தான் ஆறுன்னு சொல்றது அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த ரெண்டு பகுதியை பள்ளத்தாக்கு இருக்கிறது மாதிரி ரெண்டு கரைகள் உடைய ரெண்டு பள்ள பள்ளமான உடைய ரெண்டு கரைகள் இருக்கு நம்ம சாதாரணமா சொல்றோம் ஆறு ஓடுது அப்படின்னு சொல்றோம் ஆறு அப்படிங்கிறது தண்ணீர் ஓடுகின்றது அப்படிங்கிறது தான் ஆறு ஓடுதுன்னு பழக்கத்துல சொல்றது ஆறு பள்ளத்தாக்கு ரெண்டு கரைகளை கொண்ட ஒரு பள்ளம் ஆற்றுக்குள்ளே அப்படின்னு பழக்கத்துல சொல்றது சரி இப்ப இந்த ஆறு என்பது பல இருந்த பல பகுதியில் இருக்கக்கூடிய மலை கற்கள் பாறைகள் அதிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய தண்ணீர் ஒன்றாக சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு பகுதி ஆறு என்பதாக நாம் சொல்லுகின்றோம் இது கற்களில் இருந்து அசலாக உண்டாக்கப்படுகின்றது இந்த கற்கள் இவ்வளவு அதாவது பார்ப்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய அந்த கற்களின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் பலன் பெறக்கூடிய தண்ணீர் பொங்கி எழுந்து ஓடி ஒரு பெரும் பலனை மனிதனுக்கு மனிதர்களுக்கு தந்து கொண்டு என்பதை குறிப்பிடுகின்றார் இப்படி ஒரு ஒரு வகை கற்கள் ஒரு சில கற்கள் இன்னும் சில கற்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து பொங்கி வந்து கொண்டே இருக்கும் அது ஒரு பள்ளத்தாக்கில தேங்கி நிற்கும் அது ஊற்றுக்கண் என்பதாக சொல்லுவோம் அது கொஞ்சமாக அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படி சில கற்கள் இருக்கின்றன வைண்ண மின்னல் ஹிஜாரத்தி லமா பஜ்ஜர மின்ஹா மின்னா லமாஜ் மின் அதுல இருந்து அது பிளந்து அந்த கல் பிளந்து அதிலிருந்து தண்ணீர் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டே இருக்கும் இப்படி வருவது மக்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் அதிகமான மனிதர்கள் மூன்றாவது சில கற்கள் அதுலிருந்து தண்ணீர்லாம் வராது அல்லாவுடைய பயத்தின் காரணமாக மேலே இருக்கக்கூடிய கல் கீழே விழுந்து ஓடி வந்து கீழே உருண்டு ஓடி வந்து விழும் உருண்டு விழும் து இல்லாவிட்டா அது அங்கிருந்து உருண்டு வராது மேல இருக்கக்கூடிய கல்லு கீழே உருண்டு விழுகுது அப்படின்னு சொன்னா அது அல்லாவுடைய பயத்தின் காரணமாகத்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம் நிறைய இந்த மலைச்சரிவுகளிலே இருக்கக்கூடிய கற்கள் மழை ஈர நைப்பு ஏற்பட்டதின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அரிக்கப்பட்டு மேல இருக்கக்கூடிய கல்லு பாறை உருண்டு விழுந்துருக்கும் நீலகிரி பகுதியிலாம் பல இடங்கள் பல நேரங்கள்ல இந்த மழை காலத்துல கல்லு மேல இருந்து விழுந்து பல மனிதர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த கல்லு உருண்டு விழுவது எதன் காரணமாக அல்லாவுடைய பயத்தின் காரணமாக என்று அல்லாஹலை சொல்றான் அல்லாவுடைய பயம் இல்லைன்னு சொன்னா அந்த கல் அங்கேயேதான் இருந்துகிட்டு இருக்கும் ஆக ஒரு ஒரு பொருள் இடம் பெயர்ந்து வருவதற்கு அது அல்லாஹால அச்சத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நிலை அதில் குறிப்பாக கற்களை அல்லாஹத்தாட்டுகிறேன் உடையவை இருக்கின்றன என்பதை இங்கே குறிப்பிடுகின்ற ஒன்னும் பெரும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது இன்னொன்று கொஞ்சமாக தண்ணீரை வெளியாக்கக்கூடியது இன்னொன்று தண்ணீரே வராது ஆனால் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக கீழே உருண்டு விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதே மாதிரி மனிதர்களுடைய உள்ளங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகின்ற சில மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாவுடைய தொடர்பின் காரணமாக அந்த உள்ளங்களில் வரக்கூடிய தன்மைகள் பண்புகள் பண்பாடுகள் ஏராளமான மனிதர்களுக்கு பலன் தன்மை உடையவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றனர் சில மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இவர் மூலமாக பலன்கள் ஏற்படுகின்றன அந்த பலன்கள் இவருடைய உழைப்பின் உடல் உழைப்பின் காரணமாக சொல்ாரணமாக பொருளாதாரத்தின் காரணமாக இப்படி பல வகையான நிலைகளில் இருக்கலாம் பல வகையான நிலைகளிலே பல மனிதர்கள் ஏராளமான மனிதர்கள் பலன் பெறக்கூடிய தன்மை சில மனிதர்களிடத்தில் அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றனர் அந்த ஆறு ஓடி வர்றதை போல ஒரு கல்லில் இருந்து அல்லது ஒரு பகுதியிலிருந்து கற்களில் வெளியாகக்கூடிய அந்த தண்ணீர் பெரும் ஆறாக ஓடி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு பலன் தருவதை போன்று மனிதர்களே சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் இன்னும் சில மனிதர்கள் அவர்கள் இதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருப்பதின் காரணமாக குறைவான மனிதர்களுக்கு முதல்ல சொன்ன பகுதியினர் ஏராளமான மனிதர்களுக்கு இன்னும் சில மனிதர்கள் அவங்க பகுதியில அந்த ஊர்ல அல்லது அந்த மஹல்லாவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள் இவர்களும் நல்லடியார்கள் தான் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கும் பலன் தர மாட்டாங்க தங்களுக்கு தாங்களே பலனை உண்டாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இப்படி மூணாவது தரம் இருக்கிறது இந்த கல்லுல அல்லாவுடைய பயத்தின் காரணமாக கீழே உருண்டு விழுகின்றது இதனால எந்த அடுத்தவருக்கு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது அது அல்லாதவை பயந்து கொண்டு இருக்கின்றது என்ற ஒரே ஒரு நிலை தனக்கு தானே அந்த நன்மையை உண்டாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த கல்லிடத்தில் இருக்கிறது அதே போல சில மனிதர்கள் தாங்க தொழுவாங்க லோன் போப்பார்கள் நல்ல அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு எந்த விதமான நன்மை இவர் மூலமாக ஏற்படுறது இப்படி சில மனிதர்கள் இருக்காங்க இப்படி இருந்தாலும் கூட போதுமானது இது குறைந்த அளவுக்கு இது அல்லாம இந்த மூன்று நிலைகள் அல்லாம வெறுமனே கல்லாக அமைந்துவிடக் கூடாது இந்த வெறும் கல்லாக தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அடுத்தவருக்கும் பலன் தராமல் இருக்கக்கூடிய கல்லாக உங்களுடைய உள்ளங்கள் சாட்டுகின்றனர் அடுத்தவருக்கும் பலன் தராமல் இருக்கக்கூடிய மனிதனாக எந்த மனிதனும் இருக்கக்கூடாது ஒரு மூமி மனிதன் இருக்கக்கூடாது மனிதர்களிலே சிறந்தவன் மக்களுக்கு வாழக்கூடிய அடுத்தவருக்கு பலன் தரக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும் அவர் தான் மனிதர்களே சிறந்தவர் அல்லது குறைஞ்ச அளவுக்கு தனக்கு தானாவது பலனை உண்டாக்கி கொள்ள வேண்டும் இவராது நரகத்துக்கு போகாம தன்னை பாதுகாத்துக்கணும் அதுக்கு என்ன வேலையை அது செய்யும் சொல்லுங்க உபகாரம் செய்யாவிட்டாலும் அபகாரம் செய்யாம இருங்க செல்லாமல் வழியாவது உண்டாக்கி கொள்ள வேண்டும் அது அந்த மூணாவது வகை கல்லு இருக்குத அதை ஒப்பிட்டு அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் ஆக மனிதர்களிலே நான்கு வகையினர் இருக்கின்றார்கள் இந்த மூன்று வகையான கற்களை போன்று இருக்கக்கூடியவர்கள் சில பேரு நாலாவது வகை எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய கல்லாக இருக்கக்கூடியவர்கள் கல்லை போன்று இருக்கக்கூடியவர்கள் சில பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது மற்ற ஒரு கருத்தை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் இந்த கற்கள் பாறைகளை அல்லாஹத்தால சொல்லி காட்டி அந்த பாறை தண்ணி ஏராளமாக வருது கொஞ்சமாக வருது அது பயப்படுது என்றெல்லாம் அல்லாஹால சொல்லும் பொழுது இந்த ஜமாதாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தாது பொருட்கள் உயிரட்ட வெளித்தோட்டத்திலே உயிரட்ட இந்த பொருட்கள் அது அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கின்றன மனிதர்களுக்கு பலன் தந்து வாழக்கூடிய சூழ்நிலை அந்த ஜமாதாத் என்ற தாது பொருள்களிலே அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதையும் அல்லாஹத்தாட்டுகின்றான் இது போற பல இடங்கள் அல்லா தால சொல்லுகின்றார் எல்லா பொருளும் அல்லாஹாவை தொழுகின்றன தஸ்பிய செய்கின்றன எந்த பொருளும் அல்லாஹ் தஸ்மீக செய்யாமல் கிடையாது எல்லா பொருளும் அல்லாஹ் தஸ்மீக செய்யுது ஆனா உங்களால விலங்கி முடியாது ஒவ்வொரு தொழுகையையும் வெறுமனே இருக்கக்கூடிய பொருள்கள் அது நம்முடைய நம்முடைய அறிவின்படி அறிவுள்ள பொருளா இருந்தாலே அறிவற்ற பொருளா இருந்தாலே இப்ப ஆடு மாடு மிருகங்கள்லாம் இருக்குது அது ஒரு விதமான அறிவுள்ள பொருள்கள் ஐயறிவுள்ள பொருள் அறிவில்லாத இந்த கல் கரடு தெரி தொழுகணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஆனா பின்னால் அல்லாஹால் தஸ்பி வேற சொல்றான் அதனுடைய தொழுகையையும் அதனுடைய தஸ்வீகையும் ஒவ்வொரு பொருளும் விளங்கி இருக்கின்றன விளக்கத்தின் முறைப்படிக்கு அமல் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்ற இந்த நிகழ்ச்சி மனிதர்களுக்கு வெளிப்படையாக காட்டக்கூடிய அளவில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன மக்காவ ஒரு பாறை கல் இருந்துச்சு அந்த கல்ல பத்தி எனக்கு தெரியும் நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே அந்த கல் எனக்கு சலான் சொல்லி கொண்டிருந்து சலான்னு சொல்லு அந்த கல் இப்ப கல்லு பேசுது கல் வந்து தன்னுடைய நிலையை அறிந்து இருக்கின்ற சொல்றாங்க அதே மாதிரி நபி பட்டம் கிடைத்த பின்னால ஒரு நாள் மக்காவில் ரசூல்லா சிலலா சிலவர்களோட சேர்ந்து நான் போயிட்டு இருந்தேன் ஒரு வழியில அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க போகும்போது இருக்கக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய கல்லு மலை மரம் இவை எல்லாமே அசலாம அழைக்கையார சூழல்லா என்று சொல்லுவதை நான் கேட்டேன் அப்படிங்கிறேன் வழியில போகும்போது கல்லு பாறை மலை மரம் எல்லாமே சலான் சொல்லிச்சு எப்படி சொல்லிச்சு அசலாமல் அழைக்கையார் சூழல்லா என்று சொல்லுவதை நான் கேட்டேன் அப்படிங்கிறேன் எல்லாமே பேசுது எல்லாமே தசு எல்லாமே சொல்லுது அது நமக்கு தெரியறது இல்ல வலாக்கில்லா தப்பாக ஒரு தசுபியாக உங்களால விளங்க முடியாது என்றும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் இதே போல பல விஷயங்கள் பல நிகழ்ச்சிகளை செலல் ஆரேசம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர் சில கற்களை கையில் எடுத்திருந்தாங்க இந்த கற்கள் தஸ்பீக செய்கின்றன அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துல அபு பக்க சித்திகள் எல்லாத்தாலும் அந்த கல்ல கைய வந்து காது கிட்ட கொண்டு போனாங்க அபுபக்தர் சொல்றாங்க அது தஸ்மீ செய் எனக்கும் காதல கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க அதே துமரில்லாத காது கிட்ட வச்சாங்க அதுவும் தஸ்மி அவங்களும் கேட்டாங்க தஸ்மீ செய்யறத அதோட நிறுத்திக்கிட்டாங்க சொல்லி செல்லும் அவர்கள் அதுக்கு விளமாக்க விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள் அடுத்த எல்லாத்துக்கும் ஏன் காட்டுல மற்றவங்களுக்கு அப்படின்னு கேட்டா மற்றவர்களுக்கு காட்டும் பொழுது எல்லாருக்கும் அப்படியே கையில காதல காட்டுறாங்க ஒரு சிலருக்கும் அந்த காதல விழுகல தஸ்மையை செய்யறது காதல விழுகிறது வச்சுங்க அப்ப அங்க சந்தேகமான குழப்பமான நிலை ஏற்பட்டுவிடும் ஒரு சமயம் நம்ம பாவம் செஞ்சிருக்கிறதுனால அதனுடைய தஸ்மையை கேட்கலையா அல்லது உண்மையிலேயே அது தஸ்மையை செய்யலையா இப்ப ரசூல்லாய் சலவா அலி சொல்லம் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில இதுகள் ஏற்பட்டு போயிடும் அல்லது நாம் குற்றம் செய்திருக்கின்றோம் பாவம் செய்திருக்கின்றோம் என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டு போயிடும் இந்த மாதிரி உள்ள வருஷம் குழப்பங்களை நீக்கிறதுக்காக போன்று இங்கே சொல்லப்பட்ட மூன்று வகையான கற்களை போன்று அமைந்திருக்க வேண்டும் நாலாவது இது மூணும் இல்லாத நாலாவது வகையான கல்லா இருந்திடக்கூடாது மனங்கள் நான்கு வகைகளாக அமைந்திருக்கின்றன அப்படிங்கறதையும் அல்லாஹ் முபசிர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு வகையான முதல் ஏராளமான பலன்களை தரக்கூடிய அந்த கல் தண்ணீர் ஓடுகின்றது ஆறு மாதிரி ஆறு ஓடி வரக்கூடியது அது நபிமார்புடைய கல்விகளுக்கு ஒப்பானது அல்லாஹுடைய அஹாக்கள் அல்லாஹ் அல்லாஹுடன் தொடர்பு கொண்டு வலிமார்கள் நேசர்கள் இவர்களுடைய தன்மை ஏராளமான உலகத்தில் பல ஏராளமான மனிதர்களுக்கு பலன் தந்து வாழக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தாங்க அவர்களின் காரணமாக ஏராளமான மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போய் சேர்றார்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்றார்கள் இரண்டாவது வகை மனிதர்கள் கொஞ்சமாக இருந்து தண்ணீர் வருதுன்னு நல்லா சொல்றாங்க ஊற்றுக்கண்ணை போல அது அகுலுல் உடையவர்கள் ஆளும்கள் உறுதியான எல்மில உறுதி படைத்த மனிதர்கள் நல்ல ஞானம் உள்ள மனிதர்கள் ஹெக்மத்து ஞானம் உள்ள மனிதர்கள் இவர்களின் மூலமாக பல மனிதர்கள் முன் முந்தியவர்களை போன்று இல்லாவிட்டாலும் கூட ஓரளவு மனிதர்கள் அவர்களின் மூலமாக பலன் பெற்று சொர்க்க வாழ்வை பெறக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் மூன்றாவது அல்லாஹின் பயத்தின் காரணமாக இருக்கக்கூடிய கல்லூன் சொன்ன மேலும் கீழே ஓடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது தங்களுக்கு தாங்களே விவாதத்தை செய்யக்கூடிய ஆபிதீன்கள் ஜாகிதீன்களை போன்றவர்கள் அவருடைய உள்ளங்க ஆபிதா இருப்பார் வணக்கம் செய்யக்கூடியவரா இருப்பார் அல்லாஹுவை பயப்படுவார் இது உலகத்தினுடைய வாழ்க்கையை சுருக்கமாக ஆக்கிக் கொண்டு சுகுதுடைய பற்றட்ட வாழ்க்கையை மேற்கொள்ளுவார் இவர் தனக்கு தானே பலனை தேடிக்கொள்ளக்கூடியவர் இவர் இவர் மூலமாக மற்றவர் பலன் பெறுவது என்பது மிக மிக குறைவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவா இவருக்கு பலன் உண்டு மூன்று நிலை உடையவர்களாக மட்டுமே மனிதர்கள் இருக்க வேண்டும் இது அல்லாத நாலாவது மனிதராக இருக்கக்கூடாது காபிர்களுடைய அகல துன்யா துணியாவாசிகள் அல்லது மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்ல அரசு சொல்லுக்கு முரண்பட்டு நடக்கக்கூடிய ஒம்பர்களுடைய உள்ளங்கள் உடையவர்களாக மனிதர்கள் இருக்கக்கூடாது அது வெறும் கல்லை போன்று கடினம் உள்ளதாக அந்த மாதிரி உங்களுடைய மனம் கடினமாக என்று அந்த பணிசிரவியர்களுக்கு அல்லாஹலை எச்சரிக்கை செய்கின்றனர் மனிதனுடைய உள்ளங்கள் பக்குவப்படுவதற்கு பல்வேறு விதமான நிலைகள் இருக்கின்றன அந்த பக்குவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய பேச்சை அதிகமாக்கி கொள்ளாதீர்கள் பேச்சு பேசணும் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய கலந்து இருக்க பேச்சு அதனாலதான் சல்லா அலிஸ் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சிக்கரை சொல்லி தந்திருக்கிறாங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம துவா சொல்றோம் சுண்ணத்தான துவாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் மசிதுக்குள்ள வந்தா இது போதும் மசீத விட்டு வெளியே போனா என்ன செய்யணும் பாத்ரூமுக்கு போனோம் விஷா போறோம் பைசான அதுக்கு போறோம் அந்த நேரத்துல என்ன ஓத வேண்டும் ஓதிட்டு வரும்போது அதை முடிச்சிட்டு வரும்போது என்ன ஓதணும் கடை தெருக்களில போனா என்ன ஓத வேண்டும் கடை தெருக்களிலிருந்து அப்புறம் சென்றால் தெருக்குள்ள போகும்போது என்ன வீட்டுக்குள்ள நுழையும் எதை ஓத வீட்டிலிருந்து வெளியாகும் எதை ஓத வேண்டும் தொடர்பு கொள்ளும் எதை ஓத முடித்து விட்ட நேரத்துல என்ன ஓத வேண்டும் என்ன ஓதணும் சாப்பிட்டு முடிச்சதுன்னு என்ன ஓதணும் குடிக்கும்போது என்ன சொல்லணும் குடிச்சு முடிச்சா என்ன சொல்லணும் புதிய ஆடையை அணியும் போது என்ன செய்யணும் செருப்பை போடும் போது என்ன சொல்லணும் கழட்டும் போது என்ன சொல்லணும் புதிய ஆடையை அணியும் போது என்ன சொல்லணும் ஆடை அணிந்து முடித்த பின்னால் என்ன சொல்ல வேண்டும் பழைய ஆடைகளை போடும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதா தொப்பி போடும் என்ன சொல்லணும் செருப்பு போடும் என்ன சொல்லணும் பல்லு தேய்க்கும் என்ன சொல்லணும் என்றெல்லாம் சொன்ன லாரிசுன சொல்லித்தந்தது எல்லா நேரங்களையும் அல்லாஹுடைய நினைவோடு இருக்கணும் அல்லாஹுடைய நினைவோடு திக்ரோடவே இருக்கணும் அந்த திக்ரு இல்லாமல் பேச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க கஸ்வத்தில் கல்பு ஏற்பட்டவர் மன இறுக்கம் ஏற்பட்டுவிடும் அதை சொல்லுகின்றார்கள் கல்வை கல்லை போன்று இறுக்கமாக அதாக்கிவிடும் அல்லாவுடைய அருளை விட்டு ரொம்ப தூரப்பட்ட மனிதன் யார் அல் கல்புல் ஆசி வன் நெஞ்சமுள்ள மனிதன் தான் என்பதாகவும் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொல்லுகின்றார் ஆகவே பேச்சு பேசும் பொழுது அல்லாவுடைய சிக்ரு இருந்தா கல்பு இழகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒரு மனிதனுக்கு கல்வில இறக்கமே இல்லைன்னு வச்சுங்க அல்லாவுடைய சிக்ரு செய்து கொண்டே வந்தா அந்த இறக்கம் வந்துடும் சில பேர் இறக்கம் இல்லாதவங்க இருக்கிறாங்க அல்லாஹுடைய சிக்ரு அதிகமாக செய்தே வந்த செய்து கொண்டே வந்தால் அந்த கல்வ இழகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதாகவும் சொல்லல்லா அலுவலர் ஏன்னா கல்வ் என்பது அல்லாஹத்தாலாவுடைய கையில இருக்குது சொல்றாங்கன்னு நான் சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன் மாமின் கல்பின் இல்லாகுவைன இஸ்ராமின் ரஹ்மான் எந்த கல்பும் எந்த ஒரு கல்பும் இதயமும் ரஹ்மானுடைய விரல்களிலே இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றன எந்த கல்வா இருந்தாலும் ரஹ்மானுடைய விரல்கள் ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரலுக்கு மத்தியில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டா எப்படி வேணாலும் திருப்பலா அவன் எப்படி வேணாலும் திருப்புவான் அதை அவன் விரும்பினால் அதை நேராக வச்சிருப்பான் விரும்பினால் அதை அப்படி செய்வான் எப்படி வேணாலும் திருப்புவான் அதை நேராக வைத்திருக்கும்படியா அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு ஒரு சிறந்த வழி சிக்கிரி தான் அல்லாஹாலி இருக்கிறது அந்த சிக்கிரின் மூலமாக கல்வை நேராக வைத்திருப்பதற்குரிய வழியை உண்டாக்கி கொள்ள முடியும் அந்த நிலை ஏற்பட்டால் மனம் இழகக்கூடிய தன்மை அதன் காரணமாக அல்லாஹுடைய மனிதர்களுடைய மனங்கள் இறுக்கமாக இருக்கின்றன அதை இழகுதலாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அல்லாஹால அதை அலட்சியப்படுத்தக்கூடியவனாக மறந்துவிடக்கூடியவனாக இல்லை அதை நன்றாக கவனம் வைத்து என்னென்ன செய்ய அல்லாஹால என்பதையும் பாராமுகம் உள்ளவனாக அவன் இருப்பதில்லை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றான் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டி மனிதர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றான் அத்தகைய நல்ல பண்புகளை தன்மைகளின் அரைவருக்கும் அல்லாஹால தந்து கொள்வானாக இருக்கும் اللهم على على محمد سيدنا محمد محمد عليه ربنا في الدنيا عذاب النار وسلم على رسولك سيدنا محمد لله رب العالمين السلام <تصفيق> தவறான வழி நடப்பதற்கு மர்ஹோ மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் மண்பகை அவர்களுடைய திருக்குர் ஆண் இதுவரை வெளியிடப்பட்ட சூராக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா சூரத்துல் அன்பால் சூரத்துத் தௌபா சூரத்துல் யூனஸ் சூரத்துல் ஹூத் சூரத்துல் யூசுப் சூரத்துல் ராகக்